நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று ஆங்கில கவிஞர் ஆல்ஃபிரடு லார்டு டென்னிசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஆல்ஃபர்டு லார்டு டென்னிசன் பற்றி பிரபல அறிஞர் மார்க் முல்லர் சுவையான சம்பவத்தை கூறுகிறார் நான் நண்பர்கள் சிலருடன் டென்னிசன் வீட்டில் ிருந்தேன் டென்னும் புகையை பிடிப்பாரு அவரால் புகை பிடிக்காமல் இருக்க முடியாது ஒரு சுருட்டு பிடிக்கும் பழக்கம் பற்றி காரசார விவாதம் நடந்தது எல்லோரும் டென்னிசனை கிண்டல் செய்தனர் இந்த ஆள் கையில் இல்லாமல் வாழவே முடியாது என்றனர் உடனே யாராவது ஒருவர் எதையாவது நினைத்தால் அதை செய்ய முடியும் என்றார் புலவர் ஐயா புலவர் டென்னிசன் அவர்களே அதெல்லாம் உறுதியான ஆளுக்குத்தான் உண்மை போல வளவலா கொலகொலா பெயர் அதெல்லாம் முடியவே முடியாது என்று செய்தனர் டென்னிசனுக்கு ஒரே கோபம் до пар செய்து காட்டுகிறேன் நேற்று ஜன்னல் வழியாக புயையிலேயே பாக்கெட்டையும் அதை வைத்து ஊதும் குழாயையும் பைப்பு தோட்டத்தில் எரிந்தார் எல்லோரும் திகைத்து நின்றனர் ஒன்றும் பேசவில்லை மறுநாள் டென்னிசன் மிகவும் உற்சாகமாக வேலைகளை செய்தார் இரண்டாம் நாள் திடீரென மூடவுட் ஆனது பிறகு வழக்கம் போல காணப்பட்டார் மூன்றாம் நாள் டென்னிசன் பித்து போல இருந்தார் அடக்கடவுளே டென்னிசனை இப்படி பகடி செய்திருக்க வேண்டாமே என்று இனிய நண்பர்கள் வருந்தினர் ஆனால் யாருக்கும் மீண்டும் அது பற்றி பேசவே அச்சம் அன்று காலை டென்னிசன் திடீரென தோற்றத்து பரமானந்தம் எல்லோருக்கும் கப்பு சிப்பென்று அவரவர் வேலையை பார்த்தனர் சும்மா இருந்த சங்கை ஓதி கொன்ற மாண்டி இன்று எதையும் செய்ய விரும்பவில்லை தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்ற பழம் சரியாய் போனது நன்றி